ிாத்தய தோத்தேத்தைக்காணையமுயாஹே நம ஸ்வே கிரணியிம் லரிம் யந்திருணு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வர்ணர்மங்களெல்லாம் உபதேஷம் புண்ணினர் நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்திலிருந்து வர்ண தர்மங்களை உபதேசம் பண்ணினார் இப்ப என்ன சொல்லுகிறார் அவரவர்கள் அவரவர்களுடைய தர்மத்தை கடமைகளை மிகவும் ஸ்ரத்தா பக்தியோடு சமூகத்தின் பொறுப்புணர்ச்சியோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று இங்கே உபதேசம் பண்ணுகிறார் நரஹா நரகா மனிதன் மனித உடம்புல இருக்கக்கூடிய ஜீவன் அர்த்தம் நரஹா மனித உடலிலே வாழ்கின்ற உயிரானது எந்த ஒரு சூழ்நிலையில் தனக்கு பிறப்பானது அமைந்திருக்கிறதோ வாய்ப்பானது அமைந்திருக்கிறதோ ஸ்வேஸ்வே கர்மணி அபிரதாகா அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்முடைய தர்மத்தில் நமக்கு தொழிலை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு தரப்படலை ஏன்னா தொழில தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு கொடுத்தா நிறைய கான்ஃபிளிக் குழப்பங்கள்லாம் வரும் இது ஒரு சிஸ்டம் இப்ப இருக்கிறத பத்தி நாம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இல்லை இப்ப இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இப்ப எவ்வளவோ குழப்பங்கள் படிப்புல குழப்பங்கள் அப்புறம் படிப்புக்கு அப்புறம் தொழில நிறைய குழப்பங்கள் அப்படியே பொருள் வந்தாலும் அந்த பொருளை எல்லாம் பாதுகாக்கிற விஷயங்கள்ல பல குழப்பங்கள் நிறைய பொருள்கள் நிறைய இருக்கு தேவைகள் ஆசைகள் அதிகமாகிவிட்டன அதனால மனிதனுக்கு அமைதி இருக்கிறதா என்று அவரவர்கள் தன்னஞ்சறிவது பொய்யற்க என்று வள்ளுவர் சொன்னபடி கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான் ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நரகா மனிதன் ஸ்வேஸ்வே கர்மணி அபிரதா சன் அவரவர்கள் கர்மத்தை சந்தோஷமா செய்யணும் ஆசையா செய்யணும் இது என்னுடைய பொறுப்பு நாம் மன மகிழ்ச்சியோட செய்யணும் அபிரதான்னு சொன்ன ரொம்ப ஈடுபாட்டோட ஒரு மகிழ்ச்சி உணர்ச்சியோட செய்யணும் அப்படி செஞ்சா சம்சித்திம் லபத்தே அவன் நல்ல சித்தியை அதாவது வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான் வெற்றினா என்ன எப்போ அமைதி ஆனந்தம் சந்தோஷம் நிறைவு திருப்தி இதுதான் சம்சித்திம் லபத்தே நரகா மனிதன் அவரவர்கள் அவரவர்கள் கர்மத்தில் ஈடுபாடு கொண்டு அவரவர்கள் செயல் புரியும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள் நமக்கு விருப்ப வெறுப்பு இல்லாம கடவுள் நமக்கு கட்டளை இட்டபடி புரிந்தோம் ஆண்டவனுடைய கட்டளைப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது அதுக்கு அடுத்த வரியில சொல்றார் யா சித்தி விந்தத்தி தச் எப்படி ஒருவன் சித்தியை அடைகிறானோ அதை சொல்லுகிறேன் கேளுகிறார் அது இன்னொரு சொல் இருக்கு ஸ்வகர்ம நிரதா யசாசித்தி விந்ததி தச் ஸ்வகர்ம நிரதம் தன்னுடைய கர்மத்துல நிதராம் ரத்த எப்பவும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வேலையை செய்யறான் செய்யறான் உத்சாகத்தோட செய்யவன் எப்படி சித்தியை அடைகிறான் என்பதை பற்றி நான் சொல்லுகிறேன் அதை கவனமாக கேட்பாயாக என்று இரண்டாவது வரையிலே பகவான் சொல்லுகிறார் ஸ்வேஸ்வே கர்மண்யபிரத சம் சித்திம் லபத்தே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்திம்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 பூஜ்ஜியம் 8, 2, 3, 1, 1, 2, 2 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்